ஒருவரிடம் கல்வியை பற்றி கேள்வி கேட்கப்பட்டு மறுமை நாளில் அவருக்கு நெருப்பிலான கடிவாளம் போடப்படும் என்று நம்பி செல்லமாக அணைக செல்லம் அவர்கள் கூறினார்கள் அபோ தாவோத் மூன்று ஆறு ஐந்து எட்டு திருமிதி இரண்டு ஆறு நான்கு ஒன்பது இது ஹசன் என திருமதியுமாம் கோருகிறார்கள்